வணக்கம் ஆகஸ்ட் எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரபோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று கடுமையான கருக்கலைப்பு சட்டத்தை ரத்து செய்ய முடிவு செய்துள்ள நாடு அயர்லாந்து இரண்டு இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு காலமான ஆலம்பி என்பவர் விண்வெளித் துறையைச் சேர்ந்தவர் மூன்று மலாலா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு குல்மக்கா என்ற பெயரில் திரைப்படமாகிறது நான்கு ஒரு லட்சம் பசுக்களை கொள்வதற்கு திட்டமிட்டுள்ள நாடு நியூசிலாந்து இனி இன்றைய கேள்விகள் ஒன்று Facebook, WhatsApp மற்றும் Twitter போன்ற சமூக வலைதளங்களை பயன்படுத்துவோர்களுக்கு வரி விதிக்க முடிவு செய்துள்ள நாடு எது இரண்டு மகப்பேறு மற்றும் சிசு தொடர் கண்காணிப்பு மதிப்பீட்டிற்கான பிக்னி பி ஐ சி என்ஈ என்ற மாநிலம் எது மூன்று எந்த நாட்டில் இந்தியாவின் பீப் ருபி மற்றும் எஸ்பிஐ செயலிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன நான்கு வெகுமதி திட்டம் வெகுமதி திட்டம் இரண்டாயிரத்தி எதனுடன் தொடர்புடையது 5. டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகம் எங்கு அமைந்துள்ளது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி